சீரராஜெல்வம் போல் சீர்கபே என் நாசான் வீரராக வர்க்கப்போகள் ஸ்ரீ வரதராஜ பெருமான் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கங்கிரியார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவியாரோடு செய்த ஸ்ரீ சூரிய சதகம் தொடர் உபன்யாசத்தின் உபயதாரர்களான வைஷால் வைத்திய திருமதி கே லட்சுமிபாய் அமேரவர்களே திருமதி அலமேலு அவர்களே இங்க அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் ஒன்று தாமிவஷ்டையா ஜகதி ஜலமயம் பாவனீம் சம்ஸ்மிருத்தாவபி ஆக்னேயம் தாஹசக்தியா முகூரப்பி யஜமானிதா सूर्यो லீனா அமத்தி பர்ணியோ அஷ்டேதமூர் இந்த மயூரவி முமூர்த்திகளோடு சூரிய பகவான் எப்படி ஒத்திருக்கிறான் என்பதை சொல்ல தொடங்கி இந்த ஸ்லோகத்திலே சிவபெருமானைப் போலே சூரியன் இருக்கிறான் என்றும் இதற்கு அடுத்த ஸ்லோகத்திலே விஷ்ணுவை போலே சூரியன் இருக்கிறான் என்றும் அதற்கு அடுத்த ஸ்லோகத்திலே பிரம்மாவை போலே சூரியன் இருக்கிறான் என்றும் அது எப்படி எப்படி என்றும் விளக்குகிறார் இந்த ஸ்லோகத்திலே சூரியன் சிவபெருமானுடைய எட்டு வடிவமாக இருக்கிறான் என்று விளக்குகிறார் இதுல அந்த எட்டு வடிவம் என்ன அப்படின்னா சைவ ஆகமங்கள்ல சிவனுக்கு எட்டு வடிவம் சொல்லியிருக்கு வைஷ்ணவத்தை நாம் வந்து வேதங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் ஸ்மிருதிகள்லையும் பார்க்கலாம் விளக்கமா ஆகமங்கள்ல சைவத்தையும் சிவபெருமானையும் பற்றி அதிகமாக பார்க்கலாம் சிவாகமங்கள் அது ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கு பரமசிவனுக்கு பூமி அக்னி காற்று ஜலம் யஜமானன் ஆகாசம் சோமன் சூரியன் அந்த சூரியங்கிறது இவன் தான் அதை கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எட்டு வடிவம் இருக்கு சிவன் இந்த எட்டு வடிவமாக இருக்கிறதாக சைவாகமங்களில் சொல்லியிருக்கிறாங்க அது எப்படி பொருந்தது அப்படிங்கிறத இதுல விளக்குகிறார் பூமி தாம்னகா தாம்னா அப்படின்னா தேஜஸ் என்ன தேஜஸ் என்றால் ஆதாரமாயிருந்து அனைவரையும் தாங்குது இந்த உலகமானது எவ்வளவு பேரை தாங்குது ஒரு வீடு கட்டுறதுக்கு நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு அஸ்திவாரம் போடுறோம் மெட்ராஸில் ஒரு கட்டிடம் ஒரு ஆறு மாடி கட்டிடம் அப்பார்ட்மெண்ட் அப்படியே பூமிக்குள்ளே போயிடுச்சு என்னடானா ஏற்கனவே அங்கே குளம் இருந்துச்சான் அந்த நீர் ஊறி போய் சதசதன் இருந்திருக்கு அந்த ஹோல் பில்டிங் உள்ளே போயிடுச்சு அப்போ ஒரு கட்டிடத்தை நம்ம வந்து நிலைநிறுத்த நம்மளால் முடியலை ஆனால் இந்த பூமி இதில் இருக்கக்கூடிய மலைகளையும் காடுகளையும் மரங்களையும் மனிதர்களையும் விலங்குகளையும் கணக்கில்லாத வெயிட்டெல்லாம் தாங்குது அது ஒரு தேஜஸ் அந்த மாதிரி தேஜஸ் பூமிக்கு எப்படி வருகிறான சைவாகமங்கள் அது சிவாம்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனாலே சூரியன் பூமிக்கென்று ஒரு பரிமாணமும் ஒரு வலுவும் ஒரு சுழலும் சக்தியும் சூரியனுடைய ஆக்கர்ஷண சக்திக்கு ஓரளவுக்கு மேலே பலியாகாமல் இயங்கக்கூடிய ஆற்றலும் மற்ற கிரகங்களை ஆக்கர்ஷனம் பண்ணி வைத்திருக்கக்கூடிய தேஜஸும் அதுக்கு இருக்குது அதனாலே இது சிவாம்சம் என்று சொல்லலாம் என்று சொல்கிறார் இப்போ சூரியன் பூமியை தன்னுடைய வாயு ரூபமான தாங்குகிறது சூரியன் தன்னுடைய ஆக்கர்ஷண சக்தியை உற்றுச்சுன்னு சொன்னால் இந்த பூமி எங்கேயோ ஓடி போய் செதிரி விழுந்துடும் எல்லா கிரகங்களையும் சூரியன் தன்னுடைய ஆக்கர்ஷண சக்தினால் அப்படி பிடிச்சு வச்சிருக்கிறான் அதனால இங்கே பூமி வடிவாக இருக்கும் சிவாம்சமாக சூரியனை சொல்லலாம் என்று சொல்கிறேன் தேஜஸ் அப்படிங்கிறதுக்கு சாதாரணமாக தான் வென்று மற்றவரை தோற்பித்தல் அப்படின்னு பொருள் ரெண்டு பேரு சண்டை போடுறாங்க அதுல ஒருத்தன் ஜெயிக்கிறான் அப்படின்னா அவன்கிட்ட தேஜஸ் இருக்கு இவன் வென்று விட்டான்னு அர்த்தம் அது வாழ் சண்டையாகவும் இருக்கலாம் வாய் சண்டையாகவும் இருக்கலாம் பலவிதமான வெயிட்டு பாரம் பூமியை அழுத்துற போது பூமி அதுக்கு படிமானத்துக்கு வராமல் நிமிர்ந்து தணிஞ்சு நிற்குது இல்லையா அத தான் அவன் சாஸ்திரங்கள்ல வியாசக்கீட்ட சம்பாதம்னு ஒன்று பிரசித்தமா இருக்கு வியாசக்கீட்ட சம்பாதம்னு அர்த்தம் என்னன்னா வியாசருக்கும் புழுவுக்கும் நடந்த பேச்சு சம்பாஷணைன்னு அர்த்தம் அது என்னன்னா ஒரு தடவை வியாசர் வந்து ரோடை கிராஸ் பண்ணார் அப்போ ஒரு புழு ரொம்ப வேகமாக அதுவும் ரோடை க்ராஸ் பண்ணிச்சேன் இன்னும் வியாசர் பார்த்து ஏன் புழுவை என்ன ரொம்ப அவசரமாக ரோடை க்ராஸ் பண்ணுறியே ஏன் எங்கேயும் யாரும் ஒன்று உபநியாசத்தை கூப்பிட்ருக்காங்களா இல்லை வேகம் ஓதணுமா இல்லை நீ போய் ஒரு யாகம் நிறைவேற வேண்டியிருக்கா இல்லை ஒரு நாட்டை ஆள வேண்டிய ஒரு பொறுப்பு உனக்கு இருக்குதா இல்லை யாருக்கும் பஞ்சாயத்து பண்ண போறியா இல்லை கனியாக கல்யாணத்துக்கு அவசரமா ஏன் இவ்வளோ அவசரமாக போறேன் அப்படின்னு அது சொல்லுதான் அதோ பார்த்தீரா ஒரு கட்ட வண்டி வேகமாக நான் மெல்ல போனோன்னா அந்த கட்ட வண்டி எம்எல்ஏ அதனால தான் வேகமாக போயிட்டு இருக்கேன் அப்படின்னு வியாசர் முனிவராக இருப்பதனாலே அவருக்கு புழுவினுடைய பாஷை தெரியும் எப்படி பேசுனார் நீங்க கேட்பீங்க இல்லையா முனிவர்களுக்கு பறவைகளின் பாஷையும் எறும்புகளின் பாஷையும் விலங்குகளின் பாஷையும் புரியும் அந்த கட்டு வண்டியை காமிச்சு புழு அப்படி சொன்ன உடனே வியாசர் கேட்டாரான் ஏன் அந்த கட்டு வண்டி உன் மேல ஏறினதான் என்ன சாயன் சித்து இப்ப என்ன அப்படின்னறான் உடனே புழு திரும்ப கேட்டதான் ஏயா உனக்கு அவ்வளவு பொறாமையா என் மேல அப்ப வியாசர் கேட்டார் நீ சாவுன்னு நான் சொன்ன அதுக்கு நீ என்ன திருப்பி கேட்கணும்னா உனக்கு அவ்வளவு கொடுமையா அவ்வளவு கோபமானு கேட்கணும் பொறாமையானு கேட்கறியே உன்னை பார்த்து நான் பொறாமப்படுறதுக்கு உன்னை என்ன இருக்கு சொல்லு எனக்கு இருக்கிற மாதிரி ரெண்டு கால் இருக்கா கை இருக்கா ஆறாவது அறிவு இருக்குதா நான் நினைச்சா எத்தனையோ காரியம் செய்யலாம் அது ஒன்றுமே ஒன்றால முடியாது ஒன்றை பார்த்து புறாமைக்கு எனக்கு என்ன இருக்குன்னு இந்த மாதிரி கேள்வி கேட்குற அப்படின்னா அப்போ அந்த புழு அந்த வண்டி போகிற தடத்தை தாண்டிங்கிட்டு வந்து சொல்ல வா பார்த்து நீ புறாமைப்படுறதுக்கு எத்தனை காரணம் இருக்குன்னு சொல்லவா அப்படின்னா சொல்லுண்ணா உனக்கு அண்ணாடம் சந்தியாவந்தனம் பண்ணணும் காலையில் பண்ணணும் மத்தியானம் பண்ணணும் சாய்ந்தரம் பண்ணணும் பொண்ணு பிறந்தா கல்யாணம் பண்ணணும் பிள்ளை பிறந்தா வளர்க்கணும் இத்தனை மணிக்கு படுக்கணும் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் சம்பாத்தியம் வந்து நேர்மையாக இருக்கணும் ஓரளவுக்கு மேலே சாப்பிடக்கூடாது இன்னதான் சாப்பிட்லாம் இன்னது சாப்பிடக்கூடாது வேதம் தொகுக்கணும் ஸ்மிருதிகள் தொகுக்கணும் சிஷியர்களுக்கு பாடம் சொல்லித்தரணும் யாகம் பண்ணணும் ஒரு சாதாரண மனிதனுக்கே கடமைகள் ஏராடும் ஒரு முனிவனுக்கு ஏகப்பட்ட கடமை இருக்குது அண்ணாடை எந்திரிச்சோன்னு குளிக்கணும் இவ்வளவும் எனக்கு இல்லை நான் ஜாலியாக இருக்கிறேன் அதை பார்த்து உனக்கு புறாமல் இந்த புழு வந்து எந்த வேலையும் செய்யாமல் ஆனந்தமாக இருக்குது நாம் வந்து பொழுதுபிடிஞ்சு எந்திரிச்சா இவ்வளோ வேலை பார்க்க வேண்டியிருக்கு தூங்குகிற போது கூட கிழக்க தலை வச்சு படுக்கணுமா நிர்வாணமாக படுக்கப்படாதான் ஏகப்பட்ட விதிகள் இருக்குது ஆனால் இந்த புழு எவ்வளவு ஆனந்தமாக வாழுது அப்போ அது சொன்னது நியாயம்தான் என்று சொல்லி ஒரு புழுவிடம் கூட நாம எவ்வளவு எச்சரிக்கையா பேச வேண்டியிருக்கு இனிமேல யாருக்கிட்டையும் நம்ம வாய விடக்கூடாது அப்படின்னு வியாசருக்கு ஞானம் வந்ததா இது சாஸ்திரங்கள்ல வியாச கீட்ட என்று பிரசித்தியா சொல்லுவாங்க இங்கே வியாசர் வந்து விஷ்ணுவம்சமாய் பிறந்தவர் வேதங்களை தொகுத்தவர் அவரை ஒரு சாதாரண புழு தோக்கடிச்சிருச்சுன்னா அங்கே புழுவுக்கு தேஜஸ் ஜாஸ்தி வியாசருக்கு அந்த விஷயத்தில் அவ்வளவு இல்லை அதான் நம்ம தேஜஸ்ங்கிறது பூமி தாம்னா இந்த தேஜஸினாலே பூமி மற்றவர்களை தரிக்கிறது ஆகர்ஷண சக்தியினாலே தன் அச்சி விட்டு விலகாமல் சூரியனுக்கு எதிர்கொண்டு நிற்கிறது இப்படி பல விஷயமும் அந்த சூரியன் தந்த சிவாம்சந்தான் அப்படிங்கிற அடுத்தது அபிவிருஷ்டியா ஜகதி ஜலமயும் விருஷ்டி அப்படின்னு சொன்னா மழை அபிவிருஷ்டினா நன்கு செழிப்பான மழை பெய்கிறது செழிப்பான மழை பெய்வதனாலே சூரியன் ஜெகதி பூமியிலே ஜலமையும் நீர் எங்கு பார்த்தாலும் தண்ணீர் இருக்கும்படி பண்ணிடுறான் மழைக்கு காரணம் சூரியன் தானே அப்போ இங்கு மழை தருவதனாலே அந்த மழை வருவதற்கு முக்கிய காரணம் சூரியனாய் இருப்பதனாலே சிவனுடைய ஒரு அம்சம் மழை அதனாலே இங்கே சிவாம்சமாக சூரியன் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறேன் இதே மாதிரி அடுத்ததுல விஷ்ணுபதியும் அதுக்கு அடுத்ததுல பிரம்மாபதியும் சொல்ல போற முன் மூர்த்திகளே ஒவ்வொருவராய் தேர்ந்தெடுத்துக்கொண்டு ஒவ்வொரு சுலோகத்துக்கு ஒருத்தர் ஒதுக்கிறார் ஜெகதி ஜலமையும் இந்த பூமியிலே எங்கும் நீர் நிறைந்திருப்பதாக சூரியன் செய்வதனாலே சிவனுடைய ஒரு அம்சமாகிய மழை சூரியன் மழை வடிவாக இருக்கிறான் என்று சொல்லலாம் அபிவிருஷ்டியா மழையினாலே செழிப்பான மழையினாலே ஜகதி பூமியிலே ஜலமையையும் மயம் என்றால் நிறைந்திருத்தல் இப்ப ஒரு காஃபிலையோ டீலையோ ஒரு அளவுக்கு சக்கர போட்டா அது இனிப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க மீடியம் ஸ்வீட் அப்படி இல்லாம அஞ்சு ஸ்பூனை போட்டு இதுக்கு மேல கரையாது ஜீனிங்கிற அளவுக்கு போட்டீங்கன்னா அதை சாப்பிட்டு என்ன சொல்லுவான் ஒரே சக்கரை மயம் அப்படின்னா அப்படின்னா நிறைந்திருத்தல் மயம்னு சொல்லப்படுகிறது இல்லையா அதனால இங்க ஜல மயம்னா இப்ப சமீபத்துல மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் நீர்மயம் நிறந்தது இல்லையா அந்த மாதிரி நீர்மயமாக்கக்கூடிய ஆற்றல் சூரியனுக்கு உண்டு மிகுதியான மழையை கொடுக்கறதுனால அது ஒரு சிவாம்சம் அடுத்தது ஆக்னியையும் தாகசக்தியாம் மூன்றாவது அக்னி அம்சம் அக்னிக்கு ஒரு சக்தி உண்டு என்னன்னா எல்லாத்தையும் எரிச்சு போட்டுடும் அக்னியானது தன்னில் விழுந்த அனைத்து பொருள்களையும் பெரிதாயிருந்தாலும் சிறிதாயிருந்தாலும் ஈரம் இருந்தாலும் எல்லாத்தையும் எரிச்சு போடக்கூடிய சக்தி அக்னிக்கு இருக்கு அது மாதிரி என்ன ஒரு அம்சம்டானா யாரெல்லாம் சிவனை தியானிக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் பொசுங்கி போகின்றன அக்னிதான் பொசுக்கும் அந்த அம்சம் சிவனுக்கு இருக்கிறதுனால இங்க வந்து அந்த அக்னி அம்சம் சூரியனுக்கு இருக்கு அது சிவாம்சம்ங்கிறார் பாவனியும் பாவனும் அப்படின்னு சொன்ன பாவத்தை போக்குவது தீமையை நீக்குவது இப்ப திருப்பதிக்கு மலை இருக்க திருப்பதி மலைக்கு என்ன பேரு வேங்கட்டம் வேங்கட்டம்ங்கிற மலைக்கு என்னடா பேர் காரணம் என்ன வேங்கடயதிங்கடா வேண் அப்படிங்கிறது ஒரு சொல் ஓர் எழுத்து ஒரு மொழி இப்ப ஈ அப்படிங்கிறோம் நம்ம மேலே உட்கார்து இல்லை ஈ அது ஓர் எழுத்து ஒரு மொழி ஒரு வார்த்தை ஆனால் ஒரு எழுத்தால் ஆனது அது மாதிரி வேன் அப்படிங்கிறது ஒரு எழுத்து ஒரு எழுத்து ஒரு மொழியா இருக்கு அது வந்து பாவத்தை குறைக்கும் சம்ஸ்கிருதத்தில் வேன் அப்படின்னா பாவம் அதை கடையதி பொசுக்குகிறது அதனால அந்த மலைக்கு வேங்கட்டம் என்று பெயராயிற்று அப்படின்னு சொல்றாங்க இந்த வேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எப்படி பயன்படுதுன்னா பாவங்களை நாம் செய்த பாவத்தை பற்றி சொல்லும்போது சஞ்சீத பாவம் ஆகாமி பாவம் பிராப்தம் பிராரப்தம் என்று மூன்று விதமா இருக்கு பாவங்கள் பல கோடி ஜென்மங்களில் செய்த பாவங்கள் ஏழு ஏழா பிரித்து கொடுக்கப்படுது அதில் நாளைக்கு நடக்க போகிறது இன்னும் பத்து வருஷம் கழித்து நடக்க போகிறது இப்போ நாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த ஜென்மம் இல்லாமல் அடுத்த ஜென்மத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுன்னு சொல்லி பல பாவம் இருக்கு கண்ணகி சொர்க்கலோகம் போகிற போது சொன்னால் நான் இந்த ஜென்மத்தில் கணவனையே கண்கண்ட தெய்வம் இருந்ததுனால நான் சொர்க்கத்துக்கு போகிறேன் ஆனால் மதுரை ஜெனங்கள் இத்தனை கோடி பேரை நான் இத்தீயால பொசிக்கிருக்கிறேன் இல்லையா இந்த பாவம் என்னை சும்மா விடாது இந்த சொர்க்கவாசம் முடிஞ்ச உடனே இந்த பாவத்துக்கு நான் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறான் அது மாதிரி அந்த பாவம் இப்ப பழிக்கல அடுத்த ஜென்மத்துக்காக காத்திருக்கு இப்படி பல வகையான பாவங்களையும் ஒரு திரட்சியாக பெயரிட்டு சொல்ல வேண்டுமானால் அந்த பெயர் வேண் அப்படின்னு சொல்லல அப்போ அந்த பாவத்தை வெங்கடய தீ இது சொல்லி பெயர் சொல்லுகிறார் அப்ப பாவத்தை பொசுக்குகிறது மாதவன் என்ற ஒரு அந்தணன் தகாத வழியிலே வாழ்ந்து உடம்பெல்லாம் குஷ்ணரோகம் வந்துருச்சு அவனுக்கு அவன் அந்த மலையில ஏறும்போது அந்த மலையில அவன் கால் பட்ட உடனே அவன் உடம்பு குணமாயிடுச்சுன்னு பழைய சரித்திரம் அதுக்கப்புறம் தான் வெங்கடயக்கு பேரு திருப்பதிக்கு கூடுமான வரைக்கும் பஸ்ல போகாதீங்க நடந்து போகிறதுக்கு வழிய பாருங்க இங்க இருந்து திருப்பதிக்கு பஸ்ல போங்க வேணான்னு சொல்லல அது பஜே மாதிரி சில பேருக்கு வேணா தில்லு இருக்கும் ஆனா வாங்க இல்லைன்னு பஸ்ல வாங்க வரும்போது நடந்து வரணுமான்னு கேட்கிறாரு வராதீங்கன்னு சொல்லுவேனா நான் முடியும்னா வாங்க வேணாங்க நான் வந்து எம்ஏ வெங்கடேஸ்வரம் யூனிவர்சிட்டியில்தான் இங்கிலீஷ் எழுதினேன் அப்போ இளமை திமுறு என்ன பண்ணுறது எக்ஸாமுக்கு போன உடனே முதல் நாள் ஏறி போயிடுறது அப்புறம் திரும்பி வந்துடுறது நடந்து வருது அப்படியெல்லாம் ஆற்றல அப்புறம் ரொம்ப லகுவா இருக்கும் உடம்பெலாம் பந்து மாதிரி இருக்கும் இது கூட ஏற முடியாமல் ஜனங்கள் பஸ்ஸில் போறாங்க அறிவு கேட்ட போயிருக்கு சொன்ன காலம் ஒரு காலம் பார்த்தா பஸ் எத்தனை மணிக்கு சார் எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்குறவா போச்சு உடம்பு அப்போ இளமையில நம்ம அதை முடியுது முடிஞ்சா ஏ காலையே ஏறி காலேயே நடந்துவான் அந்த திருப்பதி மலையிலே நம்ம கால் படுறது அந்த மலையினுடைய பெயருக்கு பொருத்தமாயிருக்கு ஏன்னா எவன் இந்த திருப்பதி மலையில கால் வச்சு நடக்கிறானோ அவன் பாவங்கள் பொசுங்குகின்றன என்று வெங்கடம் என்று சொல்லி சொல்லுகிறது அதனால முடிஞ்சா உங்களுக்கு நீங்க காலாவது நடந்து போறது நல்லது அப்ப பாவனையும் தூய்மை ஆக்குகிறது சம்ஸ்மிருத்தாவ சம்ஸ்மிருதா அப்படின்னு சொன்ன ஸ்மிருதி என்றால் நினைத்தல் சிவனை மனசார நினைச்சா உடனே அந்த பாவங்கள் போகுது என்று சைவாக மகள சொல்லி இருக்குது சிவசிவ என்கீழ தீவினையாளர் அப்படின்னு அப்போ சிவசிவன் சொன்ன உடனே துன்பம் போம் நன்மை வரும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா நினைச்ச மாத்திரத்துல அது இங்கே சூரிய பகவான் அக்னி அம்சமாயிருந்து அனைத்தையும் பொசுக்குகிறான் அவனை நினைக்கிறவனையும் அவன் காப்பாற்றுகிறான் பாவங்களை நீக்குகிறான் எனவே சிவனுடைய அக்னி அம்சம் இங்கே பொருந்தும் அப்படிங்கிறார் முதல்ல பூமியை சொன்னார் அப்புறம் மழையை சொன்னார் இப்போ அக்னியை சொல்கிறார் இந்த அம்சம் இருக்கிறதுனாலே பாவங்கள் செய்யாதது யாருமே இல்லை ராமானுஜர் முதற்கொண்டு தான் பெரிய பாவின்னு தான் சொல்லியிருக்கார் பனிரெண்டு ஆழ்வார்களும் தங்களை பாவியாகத்தான் சொல்லியிருக்கிறாங்க பாவம் செய்யாதவங்க யாருமே இல்லை எந்த நாயன்மாராவது அறுபத்தி மூணு நாயன்மார்களை நாங்கள் பாவமே பண்ணல மகா யோக்கியம்னு சொல்லியிருக்காங்களா இல்லை முனிவர்கள் யாராவது சொல்லியிருக்காங்களா வசிஷ்ட சொல்லியிருக்காரா எல்லாரும் தம்மை பாவியாகத்தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள் பாவம் செய்யாதவன்னு யாரும் இல்லை ஆனால் பகவானை நினைக்கிற போது அந்த பாவம் பொசுங்கி போவது அப்படிங்கிறதான் அவர் அங்கே சொல்றாரு அதனால நமக்கு வாழ்க்கையில் கர்மா குறுக்க வரும் போன ஜென்மத்தில் செய்த பாவங்கள் நமக்கு பிரேக் போடும் ஒரு கடை ஆரம்பிக்கிறோம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் பிரமாதமாக எதிர்பார்க்கிறோம் ஆனால் நொடிப்பு லாஸ் நஷ்டம் ஏதோ பூர்வ ஜென்ம கருமா குறுக்க வருது அப்போ ஏன்னா பண்ண பகவானை தொழுது அந்த கர்மாவை நம்ம தாண்டன் அதுதான் பெரியவங்க கதை சொல்லுவாங்க ஒரு கழுதை வந்து ஒரு பாலும் கிணத்துல விழுந்திருச்சான் அந்த கழுதையை தூக்குறதுக்கு அந்த கழுதையினுடைய எஜமானம் சலவை தொழிலாளி என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்துருக்கான் ஒன்றும் நடக்கலை ஏன்னா அந்த கிணது சின்ன கிணறா இருந்தா ஒரு பக்கம் நின்றுகிட்டு கைத்த போட்டு தூக்கிடலாம் அது அகலமான கிணறு எந்த பக்கம் நின்றுட்டு எப்படி கைத்த போட்டு தூக்குவீங்க கைத்த போட்டால் கழுதை மெருந்துட்டு ஓடுது அந்த பக்கமாக நம்மளை ரொம்ப செய்ய போறாங்களா அப்படின்னு அப்போ அவன் கடைசியில ரொம்ப முயன்று மாத்துட்டு வேற வழி சொல்லி இந்த கழுதிக்கும் வயசாகி போச்சு பேசாம இந்த பாலின் கிடத்த மண்ணு போட்டு தூத்திடலாம் தூத்திட்டோம்னா கழுதையும் சமாதியாகிடும் கழுது பிரச்சனையும் சால்வு இனி இன்னொரு கழுதையும் விழாது நமக்கும் ஒரு சமதளமான நிலம் கிடைக்கும்னு சொல்லி மண்ணு போட்டான் மண்ணு இங்கேயும் பல ஆளுகளை வச்சு கொண்டு வந்து போட்டான் ஒவ்வொரு தட்டாக மண் விழுக விழுக அது கத்துதேன் கத்துது திடீர்னு ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கழுதையிலேருந்து சத்தமே காணும் அவன் நினச்சிட்டா சரி மண்ணு கொட்டி சமாதி பண்ணிட்டோம் போல் பார்த்தா அங்கே என்ன நடந்திருக்கு தெரியுமா இவங்க மண்ணு கொட்ட கொட்ட தன் மேலே விழுந்த மண் அந்த கழுதை உதறி ஒதறி அந்த மண்ணு மேலே வந்து நிற்கிது இவன் மண்ணு கொட்ட கொட்ட மட்டும் ஏறிக்கிட்டே போகுது லெவல் லெவல் ஏற ஏற இந்த கழுதையும் அது மேலே ஏறி வந்து நிற்கிது கழிச்சு முக்கால் இறைக்கிணு நிறைய மண் வந்தோன்னே இது வெளியே குதிச்சு வந்துடுச்சு அவ்வளோதான் சரியா போயிடுச்சு இந்த கழுதையை சமாதி பண்ணுறதுக்காக கொட்டப்பட்ட மண்ணை தான் மேலே ஏறுவதற்கு பயன்படுத்தி விட்டது அந்த அறிவு இந்த மனுஷனுக்கு இல்லை வெளியே இருக்கிற ஆறறிவு மனுஷன் மண்ணை கூட்டி சமாதி பண்ணலாம்னு நினச்சான் உள்ளே இருக்கிற குறையறிவு அதை பயன்படுத்தி வெளியே வந்துருச்சு அப்போ அதை கல் வெளியே வந்த பிறகுதான் அவன் சொன்னானா அடே இப்படி கூட ஒரு ஐடியா இருக்குதா நான் உனக்கு கொல்றதுக்கெல்லாம் மண்ணு போட்டேன் நீ வெளிய வந்துட்டே பேஷ் அப்படின்னு அது மாதிரி நமக்கு நாம செய்த பூர்வ ஜென்ம கர்மா நம்ம மேல மண்ணு மாறி கல் மாறி வந்து விழுது அப்ப நாம என்ன பண்ணணும் பகவத்கிருபையினாலே அதை வந்து நமக்கு சாதகமாக ஆக்கி கொள்ள வேண்டும் நமக்கு ஒரு துன்பம் வரும்போது நம்ம பாவம் கழுகுதுன்னு நினைக்கணும் இடுக்கன் வருங்கால் நகுகை அப்படின்னா சில பேர் ரொம்ப ஆக்ரோஷமா கேள்வி வைக்கிறேன் என்ன என் பாட்டு கிறுக்கு மாதிரி பாடிட்டு போயிட்டாரு ஒரு நல்ல பாம்பு கடிச்சிருச்சு அப்போ உடனே எல்லாம் சிரிச்சிட்டு உட்காந்துருப்பானா எவ்வளவு விஷம் கிடைக்கணும்னு ஏறுது ஒரு ஒண்டி ஏறிடுச்சு காலில் ஒரு காலே போயிடுச்சு டாக்டர் காலை எடுத்துட்டாரு அப்ப எவ்வளவு சிரிச்சிட்டு உட்காந்துருப்பானா எடுக்கன்னு வருங்கால் நகர்னு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு துன்பம் வரும்போது ஒரு பெரிய பாவத்துக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னு அர்த்தம் ஒரு பாவம் தீந்து போச்சு இப்ப நமக்கு ஒரு கடன் இருக்கு எட்டு வகையான கடன் இருக்கு ஒரு சேட்டு கிட்ட வாங்கியிருக்கான் ஒரு செட்டி கிட்ட வாங்கிருக்கான் ஒரு நார்த்திண்டி கிட்ட வாங்கியிருக்கோம் பல வகையான கடன் இருக்கு அதுல ஒரு தான் என்ன பண்ணிட்டான் ஜப்தி பண்ணிட்டான் ஜப்தி பண்ணி அந்த இடத்துல கணக்கு தீந்திருச்சுன்னு சொல்லிட்டான் விவரம் தெரியாதவ அழுவான் ஐயோ அப்படி ஜப்தி ஆகி போச்சேன்னு விவரம் தெரிஞ்சவன் என்ன செய்வான் ஒரு கடன் ஓஞ்சதுரா இனிமே எட்டு கடன் இல்லை ஏழு கடன் தான் அப்படின்னு நினைச்சுக்குவோம் நமக்கு துன்பம் வரும்போது என்ன பண்ணணுமா பாவம் ஒண்ணு குறைஞ்சது இனிமே அந்த துன்பத்துக்கு காரணமான பாவம் வராது அப்படின்னு நினைச்சுக்கலாம் அதான் இடுக்கன் வருங்கால் நகைகானது சம்ஸ்மிருத்தாவ அப்பி நினைப்பதனால அக்னேயும் தா தாகசக்தியா தகத்தி தகத்தினா எரிக்கிறதுன்னு அர்த்தம் தாகசக்தினா எரிக்கும் சக்தி எப்படி நம்முடைய பாவங்கள் வந்து அவனுடைய மகிமையினாலே எரிந்து போகின்றனவோ அது போல சூரியன் தன் உஷ்ணத்தினாலே எரிக்கிறான் அப்படிங்கிறார் இதுல சில பேரு தான் செய்யற பாவங்களை பத்தி மட்டும் பேசிக்கிட்டு ஆனா சாஸ்திரன் என்ன சொல்லுது தெரியுமா தேச மக்கள் செய்யும் பாவம் அரசனை சேரும் ஒரு ராஜா எவ்வளோ யோக்கியமாக இருந்தாலும் அந்த நாட்டு குடிமக்கள் பாவம் செய்தாங்கன்னா அது அவனை தான் போய் சேரும் அடுத்த அரசன் செய்யும் பாவம் அவனுடைய புரோஹிதனை போய் சேரும் அவனுக்கு ஒன்று புரோஹிதம் இருப்பால் ஒரு குரு மாதிரி இவன் ராஜா பண்ணுற பாவம்னா அவனை போய் சேரும் கணவன் செய்த பாவம் மனைவியை வந்து சேரும் மனைவி பரம யோகியமாக இருந்தாலும் கணவன் செய்கிற பாவத்தில் மனைவிக்கு பங்கு உண்டு அதே மாதிரி தந்தை செய்த பாவம் பிள்ளைகளை வந்து சேரும் சேர்த்து வைத்த புண்ணியந்தான் சந்ததியை காக்க முடியும்னா சேர்த்து வைத்த பாவமும் சந்ததியை வந்து தாக்கும் அதனால பெற்றோர் செய்த பாவம் பிள்ளைகளை பிடிக்கும்ன்றார் அழகாக சொல்லி வச்சாங்க பாருங்கள் ராஜா ராஷ்டிரகிருதம் பாவம் ராஜபாபம் புரோஹிதம் பாரியா பர்திருத்தம் பாவம் புத்ரோ பித்ருகிருதமும் பாவம் இப்படி ஒருத்தர் பாவம் ஒருத்தரை போய் பிடிக்கும் அதனால சில பேர் நான் ஒரு பாவமும் பண்ணாமல் இருக்கிற போது எனக்கு இவ்வளோ கஷ்டம் வருதுன்னு கேட்குறாங்க ஏன் யா உங்கள் அப்பா செய்த பாவமாக இருக்கலாம் உங்கள் தாத்தா செய்த பாவமாக இருக்கலாம் உங்க முன்னோர் செய்த பாவமாக இருக்கலாம் உங்களை வந்து பிடிக்குது அதனால சில சமயத்தில் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க நமக்கு ரொம்ப கஷ்டம் வரும்போது யார் செய்த பாவத்துக்கும் நீ பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நீ ஒன்றும் கெட்ட காரியம் ஒன்றும் பண்ணலை யார் செய்த பாவத்துக்கும் நீ பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிற இப்ப அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி பல வகையான பாவங்கள் மனுஷனை பிடிக்குது அந்த பாவமெல்லாம் பகவத் சிந்தனையினாலே பொசங்கி போகின்றன தாக சக்தியா முகரப்பி முகரப்பி அப்படின்னு சொன்ன அடிக்கடி அகெய்ன் again அகெய்ன் முகுர் முகு திரும்ப திரும்ப யஜமான பிரார்த்தித்தார்த்தை இங்கே அடுத்து வந்து யாகத்தை பத்தி சொல்ற யாகம் பண்ணும்போது இந்த யாகம் யாரை குறித்து செய்யப்படுகிறதோ அவனுக்கும் யஜமானன்னு பேரு அந்த யாகத்தை பணம் கொடுத்து செய்றாம பாருங்க அவனுக்கும் எஜமானன்னு பேரு எஜ் யாகம் யாகம் செய்தல்னு அர்த்தம் அப்படித்தான் ஏற்பட்டது இந்த சகசரநாமச்சனை யாக செய்கிறபே அங்கேயே பலன் கிடைக்கிறது இப்ப தசரதன் புத்திரகாமேஸ்வரி யாகம் அந்த யாகத்திலேயே தெய்வீக பாயசம் கிடைச்சது அதுபோல இந்த ஆகாசம்னு ஒன்னு இருக்கு ஸ்பேஸ் அந்த ஆகாசமானது எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறது அப்படியே லயமாகி இருக்கிறது கண்ணுக்கு தெரியாது இப்ப காற்று எதுன்னு தொடு உணர்வுனால சொல்லிடலாம் அக்னி எதுன்னு விரல வச்சு காட்டிடலாம் மழைய கூட பாத்துரலாம் ஆகாசத்தை கண்ணால பார்க்க முடியாது ஆகாசத்தை எப்படிதான் ப்ரூவ் பண்றதுன்னா ஒரு பறவை பறக்கிறது ஏதோ கழுகு பறக்கிறது என்று சொல்லி அங்க ஆகாசம் இருக்கு அப்படிதான் காட்ட முடியும் அதுபோல இந்த யாகத்திலேயே யாகத்தினுடைய பலன் லயமாகி இருக்கிறது அதான் லீனாம் ஆகாஷ அப்படிங்கிற அதுலேயே லயமாகி இருக்கிறது அங்கே ஆகாச தத்துவம் யாகங்களிலே வெளிப்படுகிறதுங்கிற இந்த ஜலமையும்ங்கிறதுக்கு அடுத்தப்பல பாவனீம் சம்ஸ்கிருத்தா அப்படின்னு வந்திருக்கு இல்லையா அந்த பாவனீம் என்பதுக்கு இங்கே பவனன் குறிக்கப்படுகிறான் என்றும் சொல்லலாம் ஏன்னா மொத்தம் எட்டு தத்துவம் இல்லையா பதித பாவன சீதாராம் ரகுபதி ராகவ ராஜாராம் பதித பாவன சீதாராம்ங்கிற போது பாவனன் என்றால் தூய்மையாக்குகிறவன் ஒரு குரல் இன்னொன்னு பவனனுடைய செயலை செய்வதனாலே பாவனி என்று பொருகிறது என்று அந்த பாவனிங்கிற இடத்துல காற்று வாயு பகவான் குறிக்கப்படுகிறான் என்று சொல்லலாம் ஏன்னா எட்டு வடிவங்கள்ல காற்று ஒன்று அப்படி பாத்தீங்கன்னா பூமி சொல்லப்பட்டு விட்டது அன்னி சொல்லப்பட்டு விட்டது காற்று சொல்லப்பட்டு விட்டது ஜலம் சொல்லப்பட்டு விட்டது அடுத்து யஜமானன் அதாவது யாகம் செய்யக்கூடிய யஜமானன் அவனே வந்து சிவாம்சம் என்று சிவாகமங்கள் சொல்லுகின்றன அதனாலே யாகத்தினுடைய பலனை தருகிறவனும் யாகம் யாரை குறித்து செய்யப்படுகிறதோ அவனும் யாகத்தை செய்விக்கிறவனும் எஜமானன் அப்படி பார்க்கிற போது இந்த மூன்றுமாக சிவன் தான் இருக்கிறான் என்ற அர்த்தத்திலே அங்கே சொல்கிறார்கள் அடுத்தாமல லீனாம் ஆகாஷம் எங்கும் பரவி இருக்கிற ஆகாசமாக சிவாம்சம் இருக்கிறது அதையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்றார் இந்த யஜமானன் அப்படிங்கிறது ஒரு புனிதமான ஒரு ஸ்தானம் ஒரு தேவதையினுடைய கருணையை நாம யாசித்து கேட்கிற போது அங்க வந்து நம்முடைய மனத்தினாலே தைனியத்தினாலே ஒரு பிரார்த்தனை செய்து கேட்குறேன் அங்கே வந்து நான் யாகம் பண்ணிட்டேன் இவ்வளோ செலவாயிடுச்சு நீ கட்டாயம் கொடுத்தாகணும்னு கழுத்தில் துண்டு போட்டு கேட்க முடியாது சில பேர் யாகம் பண்ணுறவங்களாம் நம்ம பணம் நிறைய செலவு பண்ணுறோம் அங்கே பகவான்கிட்ட அதிகாரமாக கேட்கலான்னு நினைக்கிறாங்க அது ரொம்ப தவறு எப்படி நாம் சரணாகதி பண்ணும்போது காலில் விழுந்து அழுது கேட்குறோமோ அதே மாதிரி யாகமும் ஆர்த்தியோடு கேட்க ராமாயணத்தில் மிகுந்த ஈடுபாடு உள்ள ஒருத்தர் இருந்தார் அவருக்கு சுவாமி விஞ்ஞானானந்தர்னு பேர் அவர் எப்போதுமே தன்னை பற்றி மற்றவங்க கிட்டே சொல்லிக்கிற போது நான் ராமனுடைய குரங்குன்னு சொல்லிக்குவார் நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் மற்றவங்க வைணவன் சொல்லிக்குவாங்க சில பேர் சிவதாசன் சொல்லிக்குவாங்க நான் ராமனுடைய குரங்கு ராமாயணத்தில் குரங்குபட்டான ராமனுக்கு தொண்டு செய்தது போல நான் தொண்டு செய்கிறேன் என்று அந்த ஒரு பவ்யமான பாவனையில் அவர் அப்படி சொல்லுவார் அது மாதிரி அந்த பணிவு வேண்டும் அதுக்குதான் பிரார்த்திதார்த்தைகிங்கிறார் பிரார்த்த பிரார்த்திதார்த்தைகி என்றால் பிரார்த்தனை அர்த்தி என்றால் துடிப்பு துன்பத்தோடு நாம் வேண்டுகிற ஒரு பொருள் ஒரு பலன் ஒரு குழந்தை வேணும் ஒரு கல்யாணம் நடக்கணும் ஒரு பேபி சாசி விலகணும் தாரிதிரியம் போகணும் என்றால் ஒரு அர்த்தியோடு வேண்டுகிறேன் அதான் பிரார்த்தனை பிரார்த்தித அர்த்தைகி இந்த கிருஷ்ணனை ஒரு பானையில் போட்டு மூடிக்கிட்டான் ததி பாண்டவனுங்கிறவன் கிருஷ்ணன் அப்படி கேட்டுக்கிட்டான் என்னை சில பேர் விளையாட்டை தேடி பிடிச்சி வர்றாங்க நான் உன் பானைக்குள்ளே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிடுவோம் அப்படின்னா அந்த ததிபாண்டவன் வேறவனுக்கு ததிபாண்டவன் அர்த்தம் என்ன தயிர் பானைக்காரன் அர்த்தம் வேறவனில் அதில் போய் ஒழிஞ்சிக்கிட்டான் இவன் போட்டு மூடி அது மேலே உக்காந்துக்கிட்டான் பெரிய பானை கட்டாரம் மாதிரி இருக்கும் அவனை தேடி வந்த கோபிகாசிரியர்கள் கண்ணன் இங்கே கேட்டார்கள் அவனை நான் பார்த்து ஆறு மாதம் ஆச்சுன்னு சொல்லிட்டான் உடனே அவர்கள் போய்விட்டார்கள் போன பிறகு இவன் திறந்து விட்டான் அப்போ வந்து இங்கே வெளியே போக போனால் தோல்பட்டு பிடிச்சி ஒரு அம்முக்கு அமைக்கணும் பயிரிட முடியாது உனக்கு விடுதலை வேணும்னா எனக்கு விடுதலை கொடு அப்படின்னா உனக்கு என்ன விடுதலை வேணாம் எனக்கு மோட்சம் கொடு நான் இந்த பபசாகரத்தில் மாட்டிக்கிற முடிக்கிறேன் நீ எனக்கு மோசம் கொடுத்தாதான் உனக்கு நான் மோச்சம் கொடுப்பேன் அப்படின்னா என்னது கொடுக்கணும் அப்படின்னா உன்னை காப்பாற்றணில்ல இப்போ பெண்கள்லாம் ஒன்று தேடி வந்தபோது உன்னை காப்பாத்தான இல்லை நீ என்னை காப்பாற்றினா சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு மோட்சம் கொடுத்தான் உடனடியாக அங்கே இருந்து விமானம் வந்தது அந்த விமானத்தில் அவன் ஏறி போனான்னு என் பானைக்கு மோசம் வேணும்னு சொல்லி பானைக்கு மோசம் வாங்கிட்டு போயிட்டானான் இப்போ சத்தியத்தை காக்க வேண்டும் என்று உயிர் விட்டான் தசரதன் அவன் மோட்சம் போகல ஆனா பொய் சொன்னான் ததிப்பாண்டவன் கண்ணன் போயிட்டான் உண்மை சொன்னவனுக்கு மோச்சம் இல்ல பொய் சொன்னவனுக்கு மோட்சம் காரணம் என்னன்னா என்னை புறக்கணித்து செய்யப்படும் புண்ணியங்கள் பாவங்கள் ஆகின்றன எனக்காக செய்யப்படும் பாவங்கள் புண்ணியங்கள் ஆகின்றன சொல்லி கண்ணன் சொல்லுகிறான் அதனால அந்த ஒரு அவன் ரொம்ப கெஞ்சி அந்த பாவனைகளே அப்படி கேட்கறது தான் பிரார்த்தித்தார்த்தை ஹீங்கிற லீனாம் ஆகாஷ அங்கே அடுத்தபடியாக லீன அப்படின்னு சொன்னால் லயமாகி ஒளிந்து அதற்குள்ளேயே மறைந்திருப்பதற்கு அப்படி சொல்றது இங்க ஒரு மனம் ஒரு தெய்வத்தின் மேலே ரொம்ப லயிச்சு போகுதுன்னு வச்சுக்கோங்க அப்பவும் ரொம்ப லீனமாகுதுன்னு சொல்லுவோம் என் மனமானது அங்கே ரொம்ப லயிச்சு போகுது தேசிகர் வேதாந்த தேசிகர் வந்து ஒரு இடத்துல ரசோக்தியாக சொல்றார் காம உணர்வுகளை கிடக்க வேண்டும் என்று எண்ணி நாங்கள் போய் வந்து பிரம்மாவை போய் தொடராமல பார்த்தா பிரம்மா வந்து ஒரு ஸ்ரீ லோகன் அவர் வாயிலேயே சரஸ்வதி வச்சுட்டு உட்காந்துருக்காரு சரி பிரம்மா வேணாண்டான்னு சொல்லி சிவலோகத்துக்கு போனால் அவர் உடம்பில் சரிபாரிய பொம்பளை கொடுத்துட்ருக்காரு விஷ்ணு லோகத்துக்கு வந்தால் விஷ்ணுவை சுற்றி ஒரே கோபிகா ஸ்திரீகள் ரெண்டு பிராட்டி மாறுகள் நீலாதேவி மார்புல பூமி பிராட்டி மார்பில் பெரிய பிராட்டி மார்பில் ஏன்னா காமம் போகணும்னு சொல்லி சாமி கும்பிட போனால் எல்லாம் வந்து பொம்பளை கேசாக இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணாரா ஒரே ஒரு ஆள் தான் ராமானுஜர்கிட்ட போங்க அங்கே பொம்பளை வாசனையே கிடையாது அவர் கல்யாணம் பண்ணின மனைவியும் வேணான்னு சொல்லிட்டு வந்தவர் எனவே காமம் கடிய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் உடையவரை சேவியுங்கள் அங்கே பொம்பளைக்கோ வேலை இல்லை அப்படின்னு தமாஷா பாடி வச்சார் அப்ப என்னுடைய உள்ளமானது ராமானுஜர் மீது லயமாகிறது ராமானுஜருடைய திருவருமும் என் மனத்திலே லீனமாகிறது அப்படிங்கிறார் ஆகாசத்துக்கு சொல்லியாச்சு அடுத்து ஆகாஷைய அமிர்த்த கரை கட்டிதான் அமிர்தக்கரைன்னா சந்திரன் அர்த்தம் அதாவது ஔஷதங்களை உண்டு பண்ணுகிறவன் அமிர்தக்கரை கட்டித்தான் துவாந்த பக்ஷிய துவாந்த பக்ஷ துவாந்தான இருட்டு துவாந்தபக்ஷம்னா கிருஷ்ணபக்ஷம் அதாவது அம்மாவாசை அம்மாவாசை அப்போ இந்த சந்திரன் என்ன ஆகிறான் அங்கே சூரியனோடு லீன ஒன்றாகிவிடுகிறார் அங்கே லயமாகி விடுகிறார் அம்மாவாசைங்கிறத எப்படி சொல்கிறோன்னா சூரியனும் பூமியும் சந்திரனும் ஒரே நருகோட்டையில் இருந்தால் அமாவாசைங்கிறான் இவங்க அதை சாஸ்திரியமா சொல்லும் போது சூரியனோடு சந்திரன் லயமாகி விடுகிறான் அதனாலே அவன் சந்திரன் தெரிவதில்லை அப்படின்னு சொல்றாங்க அப்போ சந்திரன் லயமாகிற போது அந்த சந்திரன் அமாவாசையை அடைவதும் சூரியனாலே அப்ப சிவனுடைய அடுத்த அம்சம் வந்து சந்திரன் அந்த சந்திரன் சொல்லப்படுகிறது அப்போ சோமன் என்று சொல்லுவார்கள் சந்திரனை அப்போ சந்திர அம்சமாக இங்கே சூரியன் இயங்குகிறான் அது சிவாம்சம் என்று அமிர்தகரை கட்டித்தான் துவாந்த பக்ஷம் துவாந்தபக்ஷம் என்பது கிருஷ்ணபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம்னா இருட்டு ஒரே இருட்டு ஒளியின்மை சூரியன் ஒளிக்கும் காரணமாக இருக்கிறான் ஒளியின்மைக்கும் காரணமாக இருக்கிறான் என்று சொல்கிறார்கள் இருட்டு அமாவாசை இருட்டுனா பயங்கரமாக இருக்கும் ஒரு துளசி மகாராஜன்னு சொல்லி ஒரு சுவாமிஜி அவர் சுவாமி நிர்மலானந்தர்னு சொல்லுவாங்க அவர் உதரவை இமயமலை அடிவாரத்தில் பரிவிராஜக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிற போது ஒரு அமாவாசை அன்னைக்கு வழி தெரியாமல் ராத்திரி ஒரு இமயமலை அடிவார காட்டில் மாட்டிக்கிட்டார் அப்போ அவருக்கு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல எந்த பக்கம் போகக்கூடாதோ அந்த பக்கம் நம்ம அதிகமாக போயிட்டால் திரும்பி வர்றது கஷ்டம் கொடிய விலங்குகள்கிட்ட மாட்டிக்குவோமேன்னு சொல்லி அப்படியே அந்த இடத்துல உக்காந்து பகவானை தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தார் ராமா அலையும் போது இப்படி தானே மாட்டிக்கிட்டே அப்போ பார்த்தா ஒரு அதிசயம் நடந்தது குரங்குகள்லேயே தலைமை குரங்கு மாதிரி ஒரு குரங்கு வந்ததான் அவரை பார்த்ததான் பார்த்துட்டு கிடுக்கிட்டுன்னு ஓடிச்சான் எங்கிருந்து ஒரு எரிகொல்லி கட்டியா கொண்டு வந்து கொண்டு வந்து அங்கே இருக்கிற சொல்லிகளை எல்லாம் பொறுக்கி போட்டுக்கிற தீ வச்சது அவருக்கு வெளிச்சம் கிடைச்சது குளிர் காயறதுக்கு நெருப்பு கிடைச்சது வேற சில குரங்குகள் வந்தனா எல்லாம் நிறைய பழமா கொண்டு கொடுத்துச்சு அவருக்கு சாப்பிடறதுக்கு இந்த பழத்தை சாப்பிடலாமான்னு அவருக்கு சந்தேகம் ஏன்னா இந்த காட்டுல முளைக்கிற அந்த பழத்தை சாப்பிட்டு உடம்புக்கு ஏதாவது வந்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி அந்த பழத்தை எடுத்து பார்த்துட்டு இந்த மாதிரி பழத்தை நான் ஆய்ச்சலே பார்த்தது இல்லையே இது ஆப்பிளும் இல்லை ஆரஞ்சும் இல்லை எந்த பழமும் இல்லைன்னு வச்சுட்டாராம் அப்ப சில குரங்குகள் வந்து அந்த பழத்தை எடுத்து தான் சாப்பிட்டு காமிச்சான் உடனே அதுக்கப்புறம் அந்த பழங்களை அவர் சாப்பிட்டு அந்த இரவு முழுதும் அந்த வானரங்கள் அவருடனேயே இருந்தன பொழுது விழிஞ்ச உடனே எங்கேயோ போய்விட்டன என்று தன்னுடைய வாழ்க்கை அவர்களாக எழுதியிருக்கிறார் நம்ம ஆர்த்தியோடு கூப்பிடும்போது பகவான் ஆஞ்சனையனு அனுப்பி வைக்கிறான் அதனால் நீங்கள் நம்பிக்கையாக உங்களுக்கு எல்லா கஷ்டத்திலையும் பகவானுடைய அருள் இருக்கும் என்று எழுதியிருக்கிறார் அது மாதிரி துவாந்தபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் என்ற அந்த அமாவாசை இருட்டிலே அவன் சூரியனோடு தயமாகி விடுகிறான் அங்கே சிவாம்சம் சூரிய அம்சம் செய்கிறது பர்வண்யமும் சூரியக பருவம் என்றால் அந்த பருவகாலம் பக்ஷம்னு சொல்ல முல்லையா ஒரு மாதத்துக்கு ரெண்டு பருவம் அதாவது வளர்பிரை தேய்பிரை அந்த பக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் அந்த சுக்லபக்ஷம் என்பது குறிக்கப்படுகிறது பருவங்கேவும் சூரிய அந்த வளர்பிரையிலே சூரியன் தன் அவன் ஒளியை காட்டுகிறான் அப்படின்னு சொல்லி அஷ்டபேதம் அஷ்டபேதம்னா எட்டு விதமான வேறுபாடான வடிவங்கள் சூரியன் தரிக்கிறான் இந்த எட்டு விதமான அம்சங்கள் அவனுக்கு இருக்கின்றன அப்படின்னு அப்போது சூரியனுடைய வேலையில் கடமையில் இத்தனை அம்சங்கள் ஒளிந்திருக்கிறதேங்கிறத அவர் ஆராய்ச்சி பண்ணி அதை நம்ம கொடுக்குறாருப்பார் அதனால் நம்ம எல்லாரும் சூரியனை பார்க்குறோம் எல்லாரும் சூரியோதயத்தை பார்க்குறோம் சூரிய அஸ்தமனத்தை பார்க்குறோம் இவ்வளோ புத்தி நமக்கு ஓடுதா ஒரு ராஜா கிட்டே இருந்து ஒரு மந்திரி என்ன பண்ணாரான் நான் ரெசிக்னேஷன் எழுதி கொடுத்துட்றேன் நான் இறைவனுடைய தொண்டுக்கு போக போகிறேன் அப்படின்னாரு மாணிக்க வாசகர் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்த தென்னவன் பிரம்மராயன்கிற ஒரு ராஜா கிட்ட வேலை பார்த்தார் அந்த பேர் தனக்கு அவர் அந்த ராஜா வந்து அவர் மேலே ரொம்ப கண்டுபிடி அவதூறு சொன்னால் இந்த நிறைய பரியாக்கிய கதையில அவருக்கு கோபம் ஆகி போச்சு விரக்தியாகி நான் பகவத்கைங்கரியத்துக்கு போறேன் அப்படின்னா அந்த மாதிரி இந்த அமைச்சர் போன போது ராஜா கேட்டானா இந்த கவர்மெண்ட் சர்வீஸை விட அந்த இறை தொண்டுங்கிறது உயர்ந்ததா இங்கே உங்களுக்கு நல்ல பட்டு பீதாம்பரங்கள் ஆபரணங்கள் தங்க காசுகள் வசதிகள் மரியாதையெல்லாம் கிடைக்கிது நீங்கள் பண்டாரமாகி அங்கே போய் இறை தொண்டு செய்யால் என்ன கிடைக்கும்னு கேட்டார் அதுக்கு அவர் சொன்னாராம் அஞ்சு நன்மைகள் உண்டு உங்ககிட்ட வேலை செய்கிறத விட கவர்மெண்ட் சர்வீஸை விட காட்ஸ் சர்வீஸில் அஞ்சு நன்மை உண்டு அப்படிங்க என்ன சொல்லு நான் சொன்னாரான் முதல்ல சேவை செய்கிற போது மந்திரி நிற்கணும் ராஜா உக்காந்துருப்பார் நாங்கள் வந்து உனக்கு சரிசமமாக உட்காந்து சேவை செய்ய முடியாது நீங்கள் சிம்மாசனத்தில் உட்காந்துருப்பீங்க நின்னுக்கடி சாம்பரம் போகணும் ஒரு பேச்சு பேசுகிறதா இருந்தால் கூட கைக்குட்டி வாங்கி பூத்தி பேசணும் ஆனால் பகவானுக்கு தொண்டு செய்கிற போது பகவான் நின்று கொடுக்கலமாக இருந்தால் கூட நாங்கள் உக்காந்து மந்திரம்னு சொன்னால் அவன் கோவிச்சிக்க மாட்டான் எங்களுக்கு அந்த அனுமதி உண்டு இது முதல் டிஃப்ரென்ஸு ரெண்டாவது என்னென்ன சாப்பாடு சாப்பிட்ற போது ராஜா தனியாக சாப்பிடுவான் மந்திரி பக்கத்தில் வாழ்ந்து சாப்பிட முடியாது அவன் சாப்பாடு அவன் கொடுக்க கூட மாட்டான் இவன் வீட்டுக்கு தான் போய் சாப்பிடணும் ஆனால் பகவானுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்கற போது அதுல ஒரு பருகை கூட அவன் தொடமாட்டான் அவ்வளவும் எனக்கே கொடுத்துருவான் நான் சாப்பிடறத பார்த்துட்டு அவன் சும்மா இருப்பான் கோவில் கோவில் அதான் நடக்குது பிரசாதம் பிரசாதம் எல்லாரும் சாப்பிட்றாங்க அதை பார்த்து பகவான் நிம்மதியாக இருக்கும் ஆனால் ராஜா எதிரில் மந்திரி சாப்பிட முடியுமா தொலைச்சு விடுவான் தொலைச்சி அடுத்தது மூன்றாவது என்னென்ன அரசன் தூங்கும்போது மந்திரி பக்கத்தில் நின்று காவல் காக்கணும் ஐயோ மகாராஜா தூங்குறாரு காட்டுக்கு வேட்டைக்கு போயிருக்கிறாங்க ராஜாவை தூக்கம் வந்துருச்சுன்னா மந்திரி பக்கத்துல நின்று ஐயோ புலி வந்துருமோ சிங்கம் வந்துருமோன்னு காவல் ஆனா பகவானுக்கு தொண்டு செய்கிற நாம தூங்குறப்ப பகவான் நமக்கு காவல் காப்போம் பகவானே பாத்துக்கப்பா அப்படின்னு பிரபத்தி பண்ணிட்டு இங்க படுத்திங்கன்னா குரங்குகளை காவல் காத்த ராமன் போலே உரங்கா வெள்ளி அவன் நமக்கு காவல் நாலாவது என்ன அப்படின்னா அரசனுக்கு மரணம் ஏற்பட்டால் அவங்கள ஒர்க் பண்ணுறவனுக்கு அன்னையோட சம்பளம் அவுட்டு எதிரிகள் வந்து நாட்டை பிடித்து கொள்வார்கள் எதிரிகள் எல்லாம் இவனையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க ஆனால் கடவுளுக்கு மரணமே கிடையாது மரணம் இல்லாத ஒரு ராஜா அப்போது நிர நிரந்தர கவர்மெண்ட் சர்வீஸு என்ன ஒருத்தர் கேட்டார் ஏன் சார் நீங்கள் இவ்வளோ குவாலிஃபை பண்ணுறீங்களே ஒரு கவர்மெண்ட் சர்வீஸுக்கு போயிருக்கலாமே அப்படின்னு இப்போ நான் சொன்னேன் கவர்மெண்ட் சர்வீஸுக்கு போனால் ஐம்பத்தெட்டு வயதுக்கு அப்புறம் நீங்கள் ஃபீஸ் மட்டும் வராது உங்களை ஒருத்தனும் அதிகமாட்டோம் ரிட்டையர் ஆன பிறகு ஆனால் இந்த துறையில் வயசு ஏற ஏற மதிப்பு கூடுமே தவிர ஒரு நாளும் மதிப்பு குறையாது அது மாதிரி ராஜாவுக்கு மரணம் ஏற்பட்டு போச்சுன்னா இந்த மந்திரி பாடு அதோகதி அடுத்து அஞ்சாவது என்ன சொல்கிறாருன்னா அரசனிடம் ஊழியம் செய்யும்போது மந்திரி ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த தப்புக்கு தண்டனை உண்டும் ராஜாவுடைய கோபத்தை பொறுத்து தண்டனை அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கும் ஆனால் இங்கே பகவானுக்கு ஊழியம் செய்கிற போது ஒரு தவறு நடந்து போச்சு இப்போ பகவான் காலில் விழுந்தா அழுது மன்னிப்பு கேட்டால் பகவான் மன்னிச்சிருவான் அதுக்காக தண்டிக்க போகிறது இல்லை ஆனால் ராஜா கூட அப்படி இல்லை அவன் ஹோகம் வந்தால் இன்னமும் செஞ்சுருவான் தலையை விட்டுமா கையை வெட்டுமா இந்த ஐந்து காரணங்களாலே நான் கவர்மெண்ட் சர்வீஸை விட இறைத்து உண்டே சிறந்தது என்று நினைக்கிறேன்னு சொன்னான்னு பெரியவங்க சொல்லுவாங்க அது மாதிரி இங்கே சூரியன் எந்தெந்த வகையினாலே சிவனை ஒத்துருக்கிறான் எட்டு வகையாலே அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறாரு அந்த லிஸ்ட்டு போட்டு அதை நம்ம படித்த பிறகுதான் ஓகே இப்படியெல்லாம் இருக்குதோ அப்படின்னு தெரியுது அஷ்டபேதாம் எட்டு வகையிலே பவ இவ பவன சிவனுக்கு ஒரு பேர் பவங்கிற வார்த்தையினாலே சிவனையும் குறிப்பார்கள் பிரம்மாவையும் குறிப்பார்கள் ஆனா இந்த இடத்துல அது வந்து சிவபெருமானத்தான் குறிக்கும் பவ இவ என்றால் சிவனை போலே இவன போல பவன சிவன் பவ இவன சிவனை போலே இங்க நீங்க சிவனுடைய அம்சமாக இருக்கிறான்ங்கிற போது சிவனுடைய டிபார்ட்மெண்ட் தான் யம சிவன் வந்து சமஹாரமூர்த்தி சமஹாரம் என்ற செக்ஷன் தான் யமனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த சூரியனை சேவிக்கிற போது நமக்கு சாவை பற்றிய பயமும் இல்லை நமக்கு வந்து அகால மரணமோ ஆபத்தான மரணமோ அனாரோக்கியமான மரணமோ ஏற்படாமல் நல்ல மரணம் ஏற்படும் பீஷ்மர் அடைஞ்சாரு பீஷ்மர் அடைஞ்ச சாவுக்கு பேரு ஸ்வச்சந்த மிருத்யூன்னு சொல்றது ஸ்வச்சந்த மிருத்யு அப்படின்னா தன் விருப்பப்படியும் மரணம் அடைது பீஷ்மர் வந்து தட்சிணாயனத்தப்ப சாக மாட்டேன் உத்தராயணத்தப்பதான் சாவேன்னு சொன்னேன் அதுக்கு பேர் சொச்சந்த மிருத்யோகள் அந்த மாதிரி நம்ம இஷ்டப்படி பகவான்கிட்ட கேட்கலாம் என் மக கல்யாணத்தை முடிச்சிடணும் என் மகனுக்கு ஒரு குழந்த பிறந்துடணும் இந்த கடனும் நடச்சிடணும் அதுக்கப்புறம் என்னை தூக்கிக்க அப்படின்னு சில பேர் தெய்வத்துக்கிட்ட கேட்பாங்க தெய்வம் மனசு வச்சுதுன்னா அதே மாதிரி நடத்தி வைக்கணும் நீங்கள் ஒரே ஏரியா போய் பீஷ்மரு மாதிரி எனக்கு இப்போ வேணாம் ரெண்டாயிரத்தி ஆறில் வேணாம் மூவாயிரத்தி ஆறில் எனக்கு சாப்பி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நடத்தி வைக்க மாட்டேன் நீங்கள் கோரிக்கை வைக்கிற போது கொஞ்சம் நியாயமாக கேட்கணும் இப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் வேண்டாம் நான் சொல்ல இந்த காரியங்கள்லாம் முடிகிறதுக்கு ரெண்டாயிரத்தி ஏழு ஜூன் ஆகும் ரெண்டாயிரத்தி ஏழு ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கோ நான் நிச்சயமாக இன்னொரு அப்ளிகேஷன் போட மாட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பகவான் நிச்சயமாக அதை அனுகிரகிப்பான் அதான் சொல்கிறார் சூரியனை வழிபடுகிற போது உங்களுக்கு சிவாம்சம் அங்கே இருக்கிறதுனால மரணம் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு இன்னொரு விஷயம் கொடுக்க விரும்புகிறேன் என்ன அப்படின்னு ஒரு அன்பர் சொன்னார் நீங்கள் பாசுரங்கள் நடத்திக்கிட்டு வர்றீங்க அதில் ரகசிய பாசுரங்கள்லாம் திடீர் திடீர்னு எடுத்து விட்றீங்க இந்த பாசுரம் சொன்னால் இந்த பலனு இந்த பாசுரம் சொன்னால் இந்த பலனு அப்போ நிறைய ரகசிய பாசுரங்கள் இருக்கும்போல் இருக்காது எல்லாம் சொல்லிவிடுங்க நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும் அப்படின்னா இன்னைக்கு சாவு பற்றிய ஒரு ரகசிய பாசுரம் ஒன்று சொல்கிறேன் என்னென்ன இந்த பாசுரத்தை சொல்லிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கோ உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கோ மரணம் வராது மரணத்தை வெல்லலாம் என்று இந்த வைணவ சம்பிரதாயத்தில் இந்த பாசுரத்தை அனுஷ்டித்து வந்திருக்கிறார்கள் ராமானுஜர் இந்த வெள்ளையராலும் அனுபவிழ்வாருடைய பெரியாழ்வார் திருமொழியில ஐந்தில் நாளில் நாலு இது என்ன கடல் கடைந்து அமுதங்கொண்டு கலசத்தை நிறைத்தாற்போல் உடல் உருகி வாய் திறந்து உன்னை நிறைத்துக் கொண்டேன் அதாவது என் உடல் எல்லாம் உன்னை நினைத்து உருகி என் மனதுக்குள்ளே உன் நினைவை நிரப்பிக் கொண்டேன் அந்த நினைவை நிரப்பினது எப்படி இருக்குதான் கடல் கடைந்து அமுதம் கொண்டு கலசத்தை நிறைத்தாரு போல் பார்க்கடல் அமுதத்தை எப்படி அந்த சின்ன குடத்துல நிரப்பியது ததும்பி ததும்பி வழிஞ்சதோ அது போல என் மனசு பூரா உன் எண்ணம் தான் இருக்கு இதுக்கு அடுத்த பாச அடுத்த வரி தான் வந்து அந்த பீஜமான வரி கொடுமை செய்யும் கூற்றமும் என் கோலாடி குறுகப்பெறா ஒருத்தனுடைய உயிரை பறிக்கக்கூடிய யம தர்மராஜா கூட என்கிட்ட வரமாட்டான் அவனால் வர முடியாது அவனுக்கு வர்றதுக்கு தைரியம் இல்லை கொடுமை செய்யும் கூற்றமும் என் கோராடி குருகப்பெறா தடவரைத்தோல் சக்கரபவனி சாரங்கவில் சேவகனே அப்படிங்கிறது நீங்கள் இந்த பாசுரத்தனுடைய முன்பகுதியை சொல்ல முடியாட்டி கூட பரவாயில்ல பின்பகுதியாகி அந்த ரெண்டு வரி கொடுமை செய்யும் கூற்றமும் என் கோலாடி குறுகப்பெறா தடவரை தோல் சக்கரபாணி சாரங்கவில் சேவகனே இதை சொல்லிக்கிட்டா உங்களுக்கோ உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கோ மரணம் நெருங்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு முறை காவேரி பக்கம் துலுக்கர்கள் இவரை துரத்தி வந்தபோது இதை சொன்னாராம் எல்லாரும் இதை சொல்லும்படி சொன்னாராம் அவர்களால் முன்னே வந்து ஒன்றும் தீங்கு செய்ய முடியவில்லை என்று சொல்வார்கள் அப்படி நீங்க மரணத்திலிருந்து தப்பிப்பதற்குரிய பாசுரம் பெரியாழ்வார் திருமொழி ஐந்தில் நாலில் நாலு இப்போ இந்த பவ இவ இது சிவனை போல இந்த சூரியன் இருக்கிறது பவத்தக பாத்து பவத்தகன உங்களை பாத்து காக்கட்டும் அந்த சூரியன் உங்களை காக்கட்டும் காக்கட்டும்னா எப்படின்னா துன்ப நிவர்த்தி கொடுத்தா மட்டும் பத்தாது இன்ப ஆகமனமும் வேணும் அதுக்கு பெரியவங்க சொல்லுவாங்க ரோக நிவர்த்தியே ஆரோக்கியம் இல்லை இப்ப ஒருத்தருக்கு உடம்புல வியாதி வந்துருச்சு எனக்கு ஆரோக்கியம் வேணும்னு இங்க ஒரு சாமியை கும்பிட்டீங்கன்னா அந்த வியாதி போனா மட்டும் ஆரோக்கியம் இல்லை அப்புறம் என்ன இதுக்கப்புறம் அந்த வியாதியினால மறுபடியும் அவதிப்பட வேண்டிய அவசியம் இல்லாதபடி உடம்பு பரிபூர்ண ஆரோக்கியம் வேண்டும் இப்ப எனக்கு ஜுரம் அடிக்குது அந்த ஜுரம் போனா மட்டும் பத்தாது பாதிப்பு உடல் பலவீனம் கிருமிகள் அதெல்லாம் நீங்கணும் மறுபடியும் எனக்கு அந்த ஜுரம் வரக்கூடாது எதிர்ப்பு சக்தி எனக்கு சொல்லும் போது ரோக நிவருத்தி பூர்வக்காக பரிபூர்ண ஆரோக்கியத்தான் சித்தி அப்படின்னு ரோகத்தை போக்க வேண்டும் அடுத்து மறுபடி ரோகம் வராதபடி எனக்கு பரிபூர்ண ஆரோக்கியம் தர வேண்டும் அதுதான் முக்கியமான ஆரோக்கியம் அப்ப உங்களுக்கு துன்பம் போனா மட்டும் இல்ல இன்பமும் வர வேண்டும் இப்போ நீங்க படுற கஷ்டமும் போகணும் மேற்கொண்டு நிறைய இன்பமும் வரணும் அதான் பார்த்து உன் காக்கட்டும் பிப்ரத்வமூர்த்தி பிப்ரத்னா தரிக்கிறவன் யாரு சூரியன் அஷ்டபேழா எட்டு விதமான வடிவங்களை தரிக்கிறான் சுவமூர்த்தி அவனுடைய வடிவம் மூர்த்தின்னு யார சொல்றதுன்னு திருமேனி திருவுருவம் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா ராமனை பார்த்து ராமனுடைய திருமேனி எப்படி இருக்குது கேரளாவில் இந்த மந்திரமூர்த்திகளெல்லாம் சுவாமின்னு கூப்பிடுறதில்ல திருமேனின்னு சொல்லுவாங்க திருமேனின்னா அந்த உடம்புல தெய்வங்கள் இருக்கிறதுனால அது சாதாரண உடம்பு இல்லை திருமேனி அதனால் நம்பூதிரிகளை திருமேனி திருமேனின்னு கூப்பிடுறது பழக்கம் இங்கே அதே அதே ப பகவானை பற்றி சொல்லும்போது ராமனுடைய உடம்பில் காயம்பட்டுச்சுன்னு சொல்கிறது இல்லை ராமனுடைய திருமேனியிலே காயம்பட்டது அப்படின்னு சொல்லணும் அவர் திருமேனியிலே நோவு சாத்தி கொண்ட போதுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒருத்தருக்கு உடம்புக்கு முடியாமல் போயிட்டா மதிப்புக்குரிய வைஷ்ணவரை பற்றி சொல்லும்போது அவர் திருமேனியிலே நோவு சாத்தி கொண்ட போது அப்படின்னு சொல்லுவான் அவருக்கு உடம்புக்கு முடியாமல் போன போதும் சொல்கிறதில்லை அப்படி சொல்லக்கூடாது அது மாதிரி இங்கே மூர்த்தி என்ற சொல்லானது திருமேனி அதாவது திவ்ய சுரூபம் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது சூரிய நாராயணானவன் எப்படி இருக்கிறான்னா அவன் திருமேனி திவ்யமான திருமகள் கடாட்சம் உள்ள ஒரு வடிவமாக இருக்கிறது அப்படிங்கிறார் இந்த இடத்துல கம்பன் கம்பராமாயணத்துல அவனை பத்தி சொன்ன ஒரு பிரபலமான பாட்டு ராமன் நடந்து போறபோது அவனுடைய திருமையினி எப்படி இருந்ததா ஒவ்வொரு அங்குலமும் ஒவ்வொரு மில்லி மீட்டரும் வந்து மனித உடம்பை எப்படி இருக்கணுமோ அப்படி என்று கடைஞ்செடுத்த மாதிரி பர்ஃபெக்டா இருந்தது அதுக்கு தோல் கண்டார் தோளையே கண்டார் அப்படின்னா தோள்பட்டையை பார்த்த உடனே இந்த மாதிரி நமக்கு தோள்பட்டை இல்லை வித்தியாசமா இருக்கு ஆனால் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கு அது என்ன உயர்ந்து அந்த எலும்புகளெல்லாம் உயர்ந்து அகன்று தள்ளி இருக்குது உடம்பு அப்படியே வி ஷேப்பில் வருது அந்த மாதிரி தோல் இருக்குதான் அதனால் தோலை பார்த்தவங்க தோல் கண்டார் தோலையே கண்டார் அதுதான் நல்லா இப்போ கோட்டையூர் அழகுப்பை செட்டியாருடைய கல்யாணத்துக்கு உமகம் கல்யாணத்துக்கு உமையாட்சி கல்யாணத்துக்கு அந்த காலத்தில் ஒரு இலைக்கு பன்னிரெண்டு ரூபா பெரும்படியாக விருந்து போட்டாரான் யார் வேணாலும் சாப்பிடலான்ட்டு அதில் சாப்பிட்டு வந்து சொல்கிறாங்க சாம்பார் சாப்பிட்டவன் சாம்பார் தான் என்ன வேணும்னு கேட்குறானா அப்போ அவன் சொல்கிறான்னா வத்த குழம்பு கொஞ்சம் ஊற்றிச்சிங்க நல்லா இருக்குண்ணே யோ இதன் நல்லா இருக்கேன் ஏன் அது நல்லா என்னன்னு உங்களுக்கு யார் சொன்னால் உங்களுக்கு சாம்பார் ஊற்றினேன் இது கொஞ்சம் போட்டுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வத்த குழம்பு போடுறேன் இதை சாப்பிட்ட உடனே எனக்கு சாம்பார் வேணாம் வத்த குழம்பு தான் வேணும்ன்றான் ஓ கொஞ்சம் ரசம் போடுறேன் போட்டு பாருங்கண்ணம் அப்புறம் போட்டுக்கணும் அது கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கண்ணா எதை ஊற்றினாலும் அதுதான் வந்து ஆனந்தமாக இருக்குது சாம்பார் கண்டார் சாம்பாரே கண்டார் ரசம் கண்டார் ரசமே கண்டார் மோர் கண்டார் மோரே கண்டாருன்னு அதுதிலேயே அவங்க காலாழ்ந்து போனாலும் அது மாதிரி இங்கே ராமனுடைய தோல் அழக பார்த்தா தோலை பாத்தமே வேற உறுப்பை பார்க்கறதுக்கு கண்ணை எடுக்க முடியலையா கண்ணு அங்க போய் பதிஞ்சுக்குச்சு அந்த தோள்பட்டை விட்டு எடுக்க முடியல தோல் கண்டார் தோழைய கண்டார் துடு கடல் கமல மன்ன தாள் கண்டார் தாளைய கண்டார் வீர கடல் அணிந்த தாமரை போன்ற அந்த பாதங்களை பார்த்தவர்கள் பாதங்களையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப சாதாரணமா பொண்ணு பாக்கிற போது மாப்பிள்ள பாக்குற போது கீழே தொடங்கி மேல அல்லது மேல தொடங்கி கீழே ஒரு பார்வை ஓட்ட விடுவாங்க ஏற இறங்க இதான் பொண்ணா இதான் மாப்பிள்ளையா அப்படின்னு ஏன் அவ்வளவு வேகமா பாக்குறாங்கன்னா எந்த உறுப்பிலையும் கண்ணு போய் நிற்க மாட்டேங்குது காலில் எட்டு கோணலும் முழங்கால ஆறு கோணலு முழங்கையில எட்டு கோணலு மூஞ்சியில பத்து கோணல் அதனால எந்த உறுப்பிலையும் கண்ணு போய் பதியாததுனால ரொம்ப பாஸ்டா அவர்களுக்கு மேல எங்களை இப்படி விடுறாங்க வெள்ளையடிக்கிற மாதிரி ஆனா ராமனை பார்க்கறவங்க எந்த உறுப்பிலே பார்க்க தொடங்குகிறார்களோ அந்த உறுப்பிலே கண்கள் சிக்கி கொள்ளுகின்றன அந்த கண்ணை எடுக்க முடியல அவங்களால அதனால் பாதத்தை முதல்ல பார்த்தவங்க பாதத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்களா என்ன பெருவிரல் என்ன சுண்டு அந்த விரலுக்கு விரல் கேப் இருக்குதா அந்த பாதத்தின் மேற்பகிறிய ஆமையின் முதுகு போல் இருக்க வேண்டும் என்று சாமுதிரிகா சாஸ்திரம் சொல்லுகிறது அதே மாதிரி இருக்குது நெகங்கள்லாம் தாமரை போல சிகப்பாக இருக்குது சில பேருக்கு கால் நகம்லாம் கொக்கி கொக்கியாக இருக்கும் பார்த்தா என்னமோ குரிலா குரங்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் அவன் நெகங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கு சிகப்பா இருக்கு ஒரு இடத்துல கூட எலும்பு தெரியல அந்த பாதத்தை அமைக்க விட்டுகிட்டே இருக்கலாமான்னு தோல் தான் அதான் சொல்ற தொடுகளில் கமல மன்ன தாள் கண்டார் தாளே கண்டார் அந்த பாதத்தையே பார்த்துட்டு இருக்காங்களே தடக்கை கண்டாரும் அகுதே இந்த புஜபலம் இருக்குதே கையை தோலை பார்த்தவங்க தோலை உக்காந்துட்டாங்க அதுக்கப்புறம் கீழே இருக்கிற புஜம் இருக்கு அந்த புஜத்தை பார்த்தா அவங்க புஜத்தையே பார்த்துட்டு இருக்கிறாங்க நீங்க வீட்டுல போய் கண்ணாடியில உங்க கையை பாருங்க இந்த எலும்பு அதிகமாகவும் இதுக்கு கீழே இருக்கிற பகுதி குறைச்சும் இதுக்கு மேல இருக்கிற பகுதி குறைவாகவும் இருக்கும் உங்களுக்கு எப்படி கை இருக்கணும்னா தோல் தொடங்கி கீழே வர யானை துதிக்க மாதிரி சீராக இறங்கி வரணும் நமக்கெல்லாம் கண்ணாடியில பாத்தீங்கன்னா கை வந்துகிட்டே இருக்கு திடீர்னு இந்த பக்கம் பெருசாகும் எலும்பு முருங்கா மாதிரி அப்புறம் மறுபடி சிறுசாகும் விரல்களும் முருங்கு முருங்க முருங்கா மாதிரி இருக்கும் அப்படி இல்லாம யானை துதிக்கை போல ஃபிளஷியா இருக்கிற அதனால சொல்றாங்க தடக்கை கண்டாரும் அகுதே கையை பார்த்தவர்கள் கையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார் அவனுடைய கண்கள் நல்லா நீளமா இருக்கான் அந்த கண்ணை பார்த்தவன் வேற எதையுமே பார்க்கலையா அந்த கண்ணுல கருணை தெரிகிறது தேஜஸ் தெரிகிறது அழகு தெரிகிறது தெய்வீகம் தெரிகிறது ஒரு வெளிச்சம் தெரிகிறது அதை பார்த்தவன் அப்படியே கண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இந்த கண்ணுக்குள்ளிருந்து ஏதோ ஒரு தெய்வாம்சம் வழி புறப்பட்டு என்னை ஆத்மாவரே தொடுகிறதே என் மனதுக்குள்ளே உடுப்புகிறதே அது என்ன ஒளி என்று அவரவர் அப்படியே கண்ணை பார்த்துட்டு இருக்கிறாங்க அதான் யாரையே வடிவனை வடிவனை முடிய கண்டார் ஊழ்குண்ட ஊழ்கண்ட சமயத்தன்னான் உருவு கண்டாரை ஒத்தார் அங்க அவர்கள் காலதேவனையே பார்த்த மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்களே தவிர யாரும் கண்ணெடுக்கவில்லை அப்படி ஸ்டன்னாயி போய் நிக்கிறாங்க யாரோ தலையில அடிச்சிட்டா அப்படியே பார்த்துட்டு நிற்பாங்கள விரிச்சுக்கிட்டு அந்த மாதிரி நிக்கிறாங்க தோற்றத்தாலே மக்களை அதிர்ச்சிக்குள் ஆழ்த்தினான் தன்னுடைய பர்சனாலிட்டி அப்படி இருக்குது அதனால் இந்த சூரியனுடைய மூர்த்தி வடிவம் எப்படிப்பட்டது என்று நாம் சொல்ல முடியாது அவ்வளோ அழகானது சிவாம்சமாக எட்டு விதமாக நான் சொல்லியிருக்கிறேன் அடுத்த ஸ்லோகத்தில் விஷ்ணுவினுடைய அம்சம் அவனுக்கு எப்படி பொருந்ததுன்னு சொல்கிறேன் அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் பிரம்மாவனுடைய அம்சம் எப்படி பொருந்ததுன்னு சொல்கிறேன் மும்மூர்த்தி அம்சமும் அவனுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன்னு ஒரு பெரிய ஹெஸாடஸ் டாஸ்க் பெரிய கஷ்டமான ஒரு டாப்பிக்கை அண்டர்டேக் பண்ணி ஆரம்பித்து இதில் சொல்லியிருக்கிறார் இன்னொரு முறையை படித்து காட்டுறேன் பாருங்கள் अमृतकर உபயதார லட்சிபாய் அவர்களுடக்கும் திருமதி அலமேத புருஷோத்தம் அவர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாளைக்கு இங்கே சுதர்சன சதகம் வள்ளிக்கிழமை ராமாயணத்தனி ஸ்லோகம் சனிக்கிழமை லட்சுமி சகசரம் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் அடுத்த செவ்வாய்க்கிழமை அமிர்தா சுவாதினி மீண்டும் அடுத்த புதன்கிழமை சூரிய சதகத்தின் அடுத்த ஸ்லோகத்துக்காக சந்திப்போம் ஒரு சின்ன விஷயம் சொல்ல மருந்து கொஞ்சம் உட்காருங்க அன்றைக்கு சூரிய நாராயணனுடைய படத்தை திரு டி கே பாலசுப்ரமணியன் அவர்கள் எல்லாேருக்கும் கொடுத்தார் இல்லையா அன்னிக்கு வாங்க மறந்தவங்க அல்ல வாங்க தவறினவங்க இன்றைக்கி வாங்கிக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் படம் கொண்டு வந்துருக்கிறார் வாங்கினவங்க மறுபடியும் வாங்க வேண்டாம் கிடைக்காத ஒரு படம் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் வெளியூருக்கு போனால் பஸ்ஸில் வச்சு வழிபாடு பண்ணலாம் சூரியநாராயண படம் இன்றைக்கி கொஞ்சம் வாங்கியிருக்கிறார் வாங்காதவங்க பெற்றுக்கொள்ளலாம் மீண்டும் நாளை இங்கே சுதர்சனத்துக்காக சந்திப்போம் ஜெய் ஸ்ரீமன்னார்